7.4.5 நிலையில் இருந்தார்கள் பின்னர் ருக்குவை நீட்டினார்கள் ருக்குவிலிருந்து எழுந்து நிற்கும் போதும் நீண்ட நேரம் நின்றார்கள் பின்னர் மற்றொரு ருக்கு செய்தார்கள் அதையும் நீட்டினார்கள் பின்பு ருக்குவிலிருந்து உயர்ந்து பின்னர் சஜிதா செய்த போது சஜிதாவை நீட்டினார்கள் பின்னர் சஜிதாவில் இருந்து எழுந்தார்கள் பின்பு மற்றொரு சஜிதா செய்த அதையும் நீட்டினார்கள் பின்பு இரண்டாம் ரக்காத்துக்காக எழுந்து நீண்ட நேரம் நிமிட்கள் பின்னர் ருக்குவை நீட்டினார்கள் ருக்குவிலிருந்து எழுந்து நீண்ட நேரம் நிமிட்கள் பின்னர் மற்றொரு ருக்குவை நீட்டினார்கள் பின்பு ருக்குவில் உயர்ந்து பின்னர் சஜிதா செய்த அதையும் நீட்டினார்கள் பின்னர் சஜிதாவிலிருந்து எழுந்தார்கள் பின்பு மற்றொரு சஜிதா செய்த போதும் நீட்டினார்கள் பின்னர் தொழுகை முடித்துவிட்டு சொர்க்கம் என் அருகில் தென்பட்டது எனக்கு சக்தி இருந்திருக்குமானால் அதன் குலைகளில் ஒன்றை உங்களிடம் தந்திருப்பேன் இறைவா நானும் இவர்களுடனே இருந்து விடுவேனோ என்று நான் என்னும் அளவுக்கு நரகம் என் அருகில் நெருங்கியது அந்த நரகத்தில் ஒரு பெண்ணை பூனை ஒன்று பிராண்டி கொண்டிருந்தது இவள் இந்த நிலையை அடைந்ததற்கு காரணம் என்ன என்று நான் கேட்டேன் இவள் இந்த பூனையை கட்டி வைத்துவிட்டால் தானும் உணவளிக்கவில்லை பூமியில் உள்ள சிறு உயிரினங்களை உண்ணட்டும் என்று இவள் அவிழ்த்துவிடவும் இல்லை அப்பூனை பசியால் இறந்துவிட்டது என்று மாணவர்கள் கூறினார்கள் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்